நாற்பதாவது பாடல் வினை ஓடவிடும் கதிர்வேல் வரவேன் வள்ளிக்காக முருகன் எங்கேயெல்லாம் போனான் வள்ளிமலை சுனைக்குப் போனான் அருவித்துறைக்குப் போனான் பச்சையான தினைப்புணத்துக்குப் போனான் அவள் இருந்த பரன் மீதும் ஏறிப்போனான் அவளுக்காக காடெல்லாம் திரிந்தான் நாம் எடுத்த பிறவிகள் அனைத்திலும் நம்மோடு வந்து நம்மை காக்க அலைந்து திரிவது போல வல்லிக்காக முருகன் அலைந்தான் ஆன்மாவை கடைத்தேற்றுவதில் ஆண்டவனுக்கு அவ்வளவு ஈடுபாடு நாம் விட்டாலும் நம்மை அவன் விடமாட்டான் நாம் மறந்தாலும் நம்மை அவன் மறக்க நம்மை மறந்தாரை நாம் மறக்க என்று சிவபெருமான் கூறுகிறான் முருகப்பெருமான் கூறுகிறான் இதுதான் அந்த அருட்பெருஞ்சோதியின் தனிப்பெருங்கருணை இப்படிப்பட்ட முருகப்பெருமானை நான் சிக்கெனப்பிடி வினைகளை விரட்டி ஓட்டக்கூடிய ஒளிமிக்க ஞான வேலாயுதத்தை நான் மறக்கவில்லை அப்படியிருந்தும் மனை மக்கள் சுற்றம் எனும் இல்வாழ்வில் கலங்கி நான் அறிவு மயக்கம் கொள்ளலாமா கதிரவனுக்கு முன்னால் இருள் இருக்கலாமா கதிர்வேலை மறவாதவன் இக வாழ்வில் மயங்கலாமா மெய்ப்பொருள் தெரிந்தும் அதை விட்டுவிட்டு போய்ப் பொருளில் மயங்கலாமா என்று துடிக்கிறது அருணகிரியின் அன்பு நெஞ்சம் அந்த நெஞ்சத் துடிப்புத்தான் இந்த பாடல் வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் நான் மனையோடு தியங்கி மயங்கலாமா முருகா சுனையோடு அருவித்துறையோடு பசுந்திணையோடு இதனோடு தெரிந்தவனே இதன் என்பது பரன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனு உண்டு குறைவில்லை வள்ளியுண்டு மயக்கமில்லை என்பார்கள் அந்த வேலை மறவாதிருக்க வினை ஓடும் அறிவு பெருகும் மயக்கம் நீங்கும் பள்ளியை தேடி காட்டுக்கு போனவன் நம்மை தேடி நாட்டுக்கு வர காத்திருக்கிறான் நெஞ்சக் கதவை கொஞ்சமாவது திறந்து வையுங்கள் என்று கெஞ்சுவது இந்த விஞ்சுபுகள் அனுபூதி விளம்பும் திருப்பாடல் வினையோடவிடும் வினையோடவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ தினையோட விடும் கதிர்வேல் மரவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ துணையோடருவி துறையோடு பசும் தினையோ திரிந்தவன சுோடுவிரையோடு பாசும் தினையோடு இதனோடு ஏ, ஏ, ஏ